வணக்கம் நெற்றினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று செப்டம்பர் ஒன்பது இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூற்றி ஆண்டு மேரி ஸ்டீவர்ட் ஒன்பது மாத குழந்தையாக இருக்கும்போது ஸ்காட்லாந்தின் அரசியாக முடிசூட்டப்பட்டாள் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு அதிபர் ஜார்ஜ் வாஷிங்டன் நினைவாக ஐக்கிய அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டன் டிசி என பெயரிடப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை பிரிட்டிஷாரால் கைப்பற்றப்பட்டது ஆயிரத்தி எட்ணூத்தி ஆண்டு ஜான் ஹெர்ஷல் முதலாவது கண்ணாடி தட்டு புகைப்படத்தை எடுத்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாம் ஆண்டு கலிபோர்னியா முப்பத்தி மாநிலமாக ஐக்கிய அமெரிக்காவில் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பர்மாவில் தேசிய ஹீரோவாக பார்க்கப்படும் யூ ஒட்டாமா என்பவர் சிறையில் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார் இவர் பர்மாவில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பல்கேரியாவில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியை அடுத்து சோவியத் சார்பு அரசு பதவியேற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாவது சீன ஜப்பான் போரில் ஜப்பான் சீனாவிடம் சரணடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிம் இல் சங் அவர்கள் ஜனநாயக மக்கள் கொரிய குடியரசு என்ற நாட்டை அறிவித்தார் ஜனநாயக மக்கள் குடியரசு கொரியா என்ற நாட்டினை அவர் உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கனடாவில் ஆங்கிலத்துக்கு நிகராக பிற மொழிகளுக்கும் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது இதன்படி அரசின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பிரெஞ்சு மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இலங்கை மட்டக்களப்பு சத்துரு பகுதியில் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் உட்பட நூற்றி தமிழர்களை இலங்கை இராணுவத்தினர் கொன்று கு வைத்தனர் ஆண்டு சோவியத் ஒன்றியத்திலிருந்து தஜிகிஸ்தான் விடுதலை அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பாலஸ்தீன விடுதலை இயக்கம் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு துபாயில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டது வளைகுடா நாடுகளில் தொடங்கப்பட்ட முதலாவது மெட்ரோ ரயில் சேவை எதுவாகும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எலிசபெத் இரண்டு மகாராணி இங்கிலாந்து இராஜவம்சத்தில் அதிக நாட்கள் மகாராணியாக இருந்தவர் என்ற பெருமையையும் புகழையும் பெற்றார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு வியாழன் கிரகத்தின் மூன்றாவது சந்திரனான அமல் தியா என்ற சந்திரனை எட்வர்ட் அமர்சன் பெர்னார்ட் என்பவர் கண்டுபிடித்தார் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு லியோ டால்ஸ்டாய் ரஷ்ய எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்கி ரா தமிழக எழுத்தாளர் இதழாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏ சேனாபதி கவுண்டர் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராம வீரப்பன் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டென்னிஸ் எர்சி சி நிரலாக்க மொழியை கண்டுபிடித்த அமெரிக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அரசு மணிமேகலை தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுசீலோ பாம்பாங் யுதயோனா இந்தோனேஷியாவின் ஆறாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மஞ்சுளா தென்னிந்திய நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அக்ஷய் குமார் இந்திய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சாபாஸ் பட்டி பாகிஸ்தான் அரசியல்வாதி இனி இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பீட்டர் புருக்கல் டச் ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆனந்த குமார சுவாமி கலா யோகி ஆண்டு மாசே துங் சீன பொதுவுடைமை கட்சி தலைவர் மெய்யியலாளர் இரண்டாயிரமாவது ஆண்டு ஹெர்பர்ட் ஃப்ரீட்மேன் அமெரிக்க இயற்பியலாளர் வானியலாளர் இரண்டாயிரமாவது ஆண்டு வீராசாமி ரிங்காடு மொரீஷியஸ் ஆளுநர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு எட்வர்ட் டெல்லர் ஹங்கேரி அமெரிக்க இயற்பியலாளர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இளைய பெருமாள் தமிழக அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காந்திமதி தமிழக நடிகை இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஷங்கர் சங்கரமூர்த்தி பிபிசி தமிழோசை ஒலிபரப்பாளர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வர்கீஸ் குரியன் இந்திய தொழிலதிபர் இரண்டாயிரத்தி ஆண்டு பரோசா பேகம் வங்காளதேச பாடகி இரண்டாயிரத்தி ஆண்டு கே குணரத்தினம் இலங்கை தமிழ் இயற்பியலாளர் கல்வியாளர் இந்நாளின் சிறப்புகள் கோஸ்டாரிக்கா நாட்டில் குழந்தைகள் தினம் என்று வட மற்றும் தஜகிஸ்தான் நாடுகளின் விடுதலை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே